அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகுடை மக்கள் பெரின் பழிபிரங்கா பண்புடை மக்கள் பெரின் எழுபிறப்பும் தீயவை தீண்டா கம்பராமாயணம் மந்திரப்படலத்தில் தசரதர் ஸ்ரீராமரை தழுவிக்கொண்டு பகீரதனுடைய பெருமையை சொல்லுவதாக ஜெகவீர பாண்டியினார் குறித்து காட்டுகிறார் ஆளும் நல் நெறிக்கி அமைவரும் அமைதி இன்றாக நாளும் நம் குலநாயகன் நரைவிரி கமலத்தாளின் நல்கிய கங்கையை தந்து தந்தயரை மீழ்வுகிலா உலகு ஏற்றினான் ஒரு மகன் மேல் நாள் இது கம்பராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் மந்திரப்படலத்தில் அறுபத்தாறாவது பாடலாக இருக்கிறது முற்காலத்தில் ஒப்பற்றவனாகிய பகீரதன் தாம் நுகரக்கூடிய அதாவது மோட்சத்துக்குரிய நல்ல வழிக்கு பொருந்தும் தன்மை தன் முன்னோர்களுக்கு இல்லாமல் போனதினால அவர்களுடைய உய்வுக்காக க்ஷேமத்திற்காக எந்த நாளும் நமக்கு குலதெய்வமாகிய திருமாலின் தேன் நிறைந்த தாமரை போலும் திருவடிகளின் என்றும் வெளிப்படுத்திய கங்கையாற்றை இந்த உலகிலே கொண்டு வந்து தன் முன்னோர்களை சகர புத்திரர்களை மீண்டு வாராத வீட்டுலகத்தில் ஏறச் செய்தான் என பகீரதன் வந்து தன்னுடைய முன்னோர்களுக்கு நல்ல சத்கதியை கொடுத்தான் ஆகையினாலும் இப்போ இருக்கக்கூடிய குழந்தைகளும் தங்களுடைய முன்னோர்களுக்கு நல்ல பெயரை வாங்கித்தர வேண்டும் அவர்களுடைய அருளால் தான் இவன் நல்ல ஒரு பண்பாடு உள்ள குடும்பத்திலே தோன்றியிருக்கிறான்ங்கிறது அர்த்தம் மகன் செயற்பாலதோறும் அரணே என்பதற்கிணங்க சிறந்த அறங்களை கடைபிடிக்க வேண்டும் மகன் அதாவது குழந்தை மகன் குறிப்பாக மகன் செயற்பாலதோறும் அரணே என்று அரண் சொன்னபடி சிறந்த அரங்களை இடைவிடாது கடைபிடிக்க வேண்டும் அறம் ஒன்றே செய்யத்தக்கது பழியானது விளக்கத்தக்கது என்று அரண் வலியுறுத்தலில் பார்த்துருக்கோம் செயற்பாலதோறும் அறனே ஒருவருக்கு உயர்ப்பாலதோறும் பழி பெரின் அப்படின்னு ஒரு குறிப்பு கொடுத்துருக்காரு பழி பிரங்கா பண்புடை மக்கட்பெரின் என்ன அது எப்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியிருக்கு கொஞ்சம் ஏமா தவறான வழிக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அல்ல அது பெறுதற்கு அரியதுங்கிற கருத்தை அங்கே குறிப்பு காட்டுறது கடினம் அப்படிங்கிற அர்த்தம் திருவள்ளுவர் காலத்திலேருந்தே இது மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துட்டுருக்கு இந்த பிரபஞ்சம் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும் அதை நாம் ஓவர் கம் பண்ணி வாழ்கிறதான் வாழ்க்கையினுடைய மகிமை சிறப்பு எனவே திருவள்ளுவர் நாம் எல்லோரும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு வழிகாட்டுகிறார் பழிபிரங்கா பண்புடை மக்கள் பாபம் செய்யாதவர்கள் நிறைய புண்ணியங்களை செய்பவர்கள் பாடறிந்து ஒழுகுபவர்கள் அதாவது பண்பெனப்படுவது யாதெனில் பாடறிந்து ஒழுகல் அப்படின்னு கலித்தொகைங்கிற நூலில் உபதேசம் செய்யப்பட்டிருக்கிறது என்னுடைய சாரமெல்லாம் என்னன்னு பார்த்தா நாம் செய்யக்கூடிய புண்ணிய பாபங்களால் நமக்கு ஏழு வகையான பிறவிகள் ஏற்படும் அந்த ஏழு பிறவிகளிலும் ஒருவருக்கு நல்ல குழந்தைகள் இருந்தால் தீமைகள் அவரை அணுகாது ஒருவருக்கு கெடுதல் வராமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய குழந்தைகள் சரியானவர்களாக இருக்க வேண்டும் அப்போ குழந்தைகள் ஒழுங்காக இருந்தால் தான் தாய் தந்தையர்களுக்கு தீமைகள் வராது அப்போ தாய் தந்தையர்களுக்கு தீமை வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் தங்களுடைய குழந்தைகளை தவறுகள் செய்யாமல் பண்புள்ள மக்களாக வளர்க்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்ற குறிப்பும் இதிலே நன்கு உணர்த்தப்பட்டிருக்கிறது எனவே குழந்தைகள் சரியாக வளர்வதற்கு பெற்றோர்கள் மிகுந்த கவனத்துடன் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் குழந்தைகள் தவத்தின் வாயிலாக தோற்றுவிக்கப்பட வேண்டும் பாபம் செய்யாத நற்பண்புகளுடன் கூடிய குழந்தை அமைவது வாழ்வில் பெறுதற்கரிய பேரு மகாபாக்யம் அப்படிப்பட்ட பேற்றினை ஒருவர் பெற்றுவிட்டால் அவருக்கு எப்பொழுதும் எத்தகைய கெடுதல்களும் ஏற்படாது இந்த பிறப்பிலேயே நல்ல குழந்தைகள் இருந்தால் நமக்கு இந்த வாழ்க்கையிலும் இப்பொழுதும் சரி பின்பும் சரி எப்பொழுதும் துன்பம் வராது கருத்துலாம் இந்த குரட்பாவிலே நன்கு நமக்கு உபதேசிக்கப்பட்டு இருக்கின்றன பண்புடை மக்கட்பெறின் அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுடி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான